ஒரே வகைதான் சொல்லியிருக்கிறோம் நல்ல கனவு என்று ஒன்று இருக்கின்றது அந்த கனவு காணப்பட்டால் நிகழக்கூடியதாக இருக்கும் நன்மைகள் விளையும் காண்பவர் எப்படி இருக்க வேண்டும் நல்ல கனவை காண்பவரும் நல்லவராக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக இருக்க மற்ற உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த நல்ல கனவு காண்பவர் எப்படி இருக்க உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் பற்றி பிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹின் மீதும் தீனின் மீதும் ஷரியாத்தின் மீதும் முழுமையான அழகான நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இது ஒருவர் என்பதாக ஒரு விளக்கம் மற்றொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது எவர் தன்னுடைய ரப்பை வணங்கக்கூடிய விஷயத்திலே இஹ்லாசான முறையிலேயே அமைத்துக் கொண்டிருக்கின்றாரோ எவர் உண்மையான யக்கீன் உடையவராக நம்பிக்கை உடையவராக இருக்கின்றாரோ எவருடைய பேச்சு உண்மை உடையதாக இருக்கின்றதோ அவருடைய அவருடைய கனவு மிக உண்மையானதாக இருக்கும் அது அல்லாஹாலதாக நுபுவத்துக்கும் மிக நெருக்கமானதாக இருக்கும் என்பது நபித்துவத்திலே நாப்பத்தி ஆறில் ஒரு பங்காகும் என்பதா சொன்னார் நபித்துவத்திலே நாப்பத்தி ஆறில் ஒரு பங்கு நல்ல கனவு என்பதா சொன்னார் என்ன நல்ல கனவு நாப்பத்தி ஆறில் ஒரு பங்கு என்று சொன்னார் என்ன பல ஹதீசுகள் நாற்பத்தி ஆறுல ஒரு பங்கு எழுபதுல ஒரு பங்கு நாற்பதுல ஒரு பங்கு நாற்பத்தி ஒன்பதுல ஒரு பங்கு என்ற பல ஹதீசுகள் வருகின்றன ஹதீசுடைய அறிவிக்கும்படி நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு நல்ல கனவு அதாவது எப்படி கனவு காணுகின்றாரோ காணுகின்ற முறையிலேயே வெளியே நடைபெற்றால் கனவில எதை கண்டால் அதை நிச்சயமாக வெளியே நிகழும் ராத்திரில கனவு காண்பார் காலையிலே அது நிகழும் அப்படிப்பட்ட கனவு நல்ல கனவு அதற்கு சொல்லப்படும் இந்த நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு என்று ரசூலா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் நல்ல கனவா இருந்த இன்னும் ரெண்டு விதமான கனவுகள் இருக்குது அடுத்த வாரம் சொல்லுவோம் நாப்பத்தி ஆறில் ஒரு பங்கு ஏன்னா நாற்பத்தி ஆறில் ஒரு பங்குன்னு என்ன அர்த்தம் நாற்பதுல ஒன்னு இருபதுல ஒண்ணுடன் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தது இருபத்தி மூணு வருஷம் இந்த இருபத்தி மூணு வருஷத்து அதாவது ரசூலாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு முப்பத்தி ஒன்பதரை வயசு முப்பத்தி ஒன்பதும் ஆறு மாசம் முடிஞ்ச பின்னால நாற்பது வயசாவதற்கு ஆறு மாசம் இருக்குது இன்னும் நாற்பது வயது முடிவதற்கு ஆறு மாசம் இருக்குது அந்த நேரத்தில் தான் அந்த ஜபல நூர் என்ற அந்த மலைக்கு சென்று ஹிராக் வகையிலிருந்து தவம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஹிராக் வகையில ஆறு மாசம் தவம் செய்தார்கள் ஆறு மாசம் ஆறு மாசம் தவம் செய்த பின்னால் தான் அல்லாஹால ஆறு மாசம் முடிந்த பின்னாலே இக்ரா சூராவை முதலாவதாக அந்த அஞ்சு ஆயத்தை முதல் இறக்கி வைத்தார் இப்ப ரசூலாய் சல்லா அலுவலம் அவர்களுடைய நுபுவத்துடைய காலம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு வருஷத்துல ரசூலா அலிம் தவம் மாசம் என்பது நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு மூணு பாதி பாதி போட்ட நாற்பத்தி ஆறு நாப்பத்தி ஒரு பங்கு தான் அந்த ஆறு மாசம் என்பது அந்த ஆறு மாசத்திலும் என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால் நல்ல கனவு ரூயத்து சாலியா ரசூலாய் சல்லாஸ்லாம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது கனவு காண்பார்கள் காலையில எந்திரிப்பாங்க அதே மாதிரி நடக்கும் எப்படி கனவு கண்டார்களோ அதே மாதிரி நடக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்றம் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் கனவு காண்பார்கள் காலையிலே நடைபெறும் கனவு காண்பார்கள் இந்த தொடர் ஆறு மாசம் வரைக்கும் அலிமர்களுக்கு நீடித்தது பிறகுதான் நுபுவத்து நபிப்பட்ட மருளப்பட்டது அப்படின்னா இந்த கனவு போனா என்ன அந்த நுபுவத்தினுடைய ஒரு சாயல் நுபுவத்தினுடைய ஒரு பிரதி அது அதனால அரசுல்ல இருபத்தி மூன்று வருஷம் நுபுவத்து இருந்த காரணத்தினால் அதை நாற்பத்தி ஆறு பங்குகளாக போட்டு நாற்பத்தி ஆறிலே ஒரு பகுதி ஆறு மாசம் எனக்கு அந்த கனவு வந்தது அந்த தொடரிலே உள்ளது நல்ல கனவு என்பது தான் என்பதாக குறிப்பிடுகின்றார் அவருக்கு நபிப்பட்டம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அல்ல எனக்கு கொடுக்கப்பட்டதே அதே மாதிரி நல்ல உணர்வு நல்ல நிலை அவர் எதை கண்டாரோ அதையே அதை வெளியே நடக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால அவருக்கும் உருவாக்கி தருவார் அவர் நல்ல மனிதர் என்பதற்கு அடையாளம் அப்படி கனவு கண்டு கண்ட கனவே அவருக்கு வெளியே நிகழும் அவர் அல்லாஹ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மனிதர் என்பதாக பொருள் இன்னொரு விஷயம் நல்ல மனிதராக இருந்தா தான் இந்த கனவே வரும் அந்த கனவு வந்து அவர் நல்ல மனிதர் என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது அதான் இங்க சொன்ன மூணு விஷயம் சொன்ன அவர் உண்மையை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் எகையின் உடையவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதே இந்த தன்மைகள் அவரிடத்துல இருந்தால் நல்ல கனவுகளும் நல்ல கனவு வந்துச்சு அதே மாதிரி நடந்துச்சு இவர் அல்லாஹாலி மிக நெருக்கமானவர் நுபுவத்துக்கும் நெருக்கமானவர் நுபுவத்துடைய அந்த சாயல் அந்த நிழல் அவரிடத்தில் இருக்கின்றது என்பதாக பொருள் அதனால இவருக்கு நுபவத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல இந்த ஹதீச வச்சுக்கிட்டு தான் ஆரம்பத்துல ஹாதியானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தில் உள்ள தலைவன் மிர்சா குலா மஹமது என்பவன் இப்படி ரசூல்லாசன் சொல்லிருக்காங்க எனக்கும் அதே மாதிரி நல்ல கனவுலாம் வருது அவன் பயிர் சொல்றான் எனக்கு நல்ல கனவு எல்லாம் வருது நானும் அதே மாதிரி கனவு கண்ட மாதிரி எனக்கு நடக்குது அதனால நானும் நபிதான் அப்படின்னு சொன்னாங்க இந்த வாசகத்தை வச்சு சொன்னேன் நபியாலாம் முடியாது நல்ல மனிதராக ஆவதற்குரிய விஷயங்கள் என்பதும் சுல்லாஹல் சொல்லித் தருகின்றார்கள் என்ஷல்லா மீதி இரண்டு கனவுகளை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம் சுல்லாஹல்லாஹன் சொன்னது அதே மாதிரி கனவு எப்படி ஏற்படுகின்றது இதுவரைக்கும் உலகத்துல யாருமே விடை சொல்லக்கூடாது எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ அறிவு சம்பந்தப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு மனுஷன் மனசில் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறது ஒரு கருவியை வச்சு சொல்லி சொல்லிப்படுறான் இவன் பொய் சொல்றானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறது பாலிகிராஃபின்னு சொல்லிட்டு அதை ஹார்டில் எப்படி நெஞ்சில் உர்த்திடுறாங்க அது அது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலைகளின் மூலமாக மின் அணுக்களின் மூலம் மின் அலைகளின் மூலமாக இவன் பொய் சொல்றானா உண்மை சொல்கிறானா அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடுறான் ஆனால் கனவு எப்படி நிகழ்கின்றது என்று யார் இது கண்டுபிடிக்கல அவங்கவுங்க ஒரு விதமாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் கனவாக ஆகாது எனக்கு சில பேர் சொல்லுவாங்க வெளியே எதை பார்க்குறாரோ அதை கனவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்காதெல்லாம் வருதே நான் கனவு கண்டேன் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி அங்கே வெள்ள மாளிகள் இருக்கிற மாதிரி ஜனாதிபதியோட கை கொடுக்குற மாதிரிலாம் பார்க்குறேன் அதை நான் பார்த்துனேன் அமெரிக்காவுக்கும் போகல ஜனாதிபதியும் பார்க்கல கை கொடுக்கவும் முடியாது இது மாதிரிலாம் பார்க்குறேன் நம்ம நிறைய பார்க்குறோம் இது வந்து கனவுக்கு விளக்கமாக ஆகாது ரசூல் லாய் சல்ல அலே அவர்கள் மூன்று வகையான கனவுகளை சொல்லி ஒரு வகை இது நல்ல கனவு இந்த கனவு இப்படி இருக்கும் என்பதாக சொல்ல இப்படி இருக்கும் இப்படி இருப்பவர் அந்த கனவை காண்பார் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆக சொல்லப்பட்ட இந்த ஆயத்துகளிலே யூசுப் அலி இஸ்லாமர்கள் சம்பந்தமாக எதுவெல்லாம் நாம் தெரிகின்றோமோ சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அத்தகைய நல்ல தன்மைகளை நம்ம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 أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال يوسف لأبيه يا أبي إني رأيت أحد عشر كوكباً والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا ان الشيطان للانس سامع دعوهم مبين وكذلك يجتبيك ربك ويعلمك من تاويل للحديث ويعطي من نعمته عليك وعلى آل يعقوب كما اتمها على ابايك من قبل ابراهيم ويصالح ان ربك عليم حكيم صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை சொல்ல அல்லாஹத்தாலாவுடைய பேரவர்களால் எழுநூற்றி இருபி எழுநூற்றி வாரமாக தப்சீருடங்கிய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தின் முதல் இரண்டு ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டன யூசுஃப் அலே அவர்கள் மிக அழகாகவும் அறிவு உள்ளவராகவும் இருந்த காரணத்தினால் குழந்தை பருவத்திலேயே எல்லோரும் அவரை பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய தந்தை யாக்கு அலை அவர்கள் யூசுஃபின் மீது அதிகமான பிரியம் உடையவராக இருந்தார் அந்த பிரியம் என்ன ஆனது என்று சொன்னால் அவருடைய சகோதரர்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்கியது நம் மீதெல்லாம் அவ்வளவு பிரியமாக இல்லை தம்பியின் மீது இவ்வளவு பிரியமாக இருக்கின்றார் என்பதாக அவர்களுக்கு நாளுக்கு நாள் அது வளர்ந்து பொறாமையாக மாறிவிட்டது இது பொதுவாக மனிதனுடைய இயற்கையான இயல்பான ஒரு நிலை ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை நன்றாக பிரியம் வைக்கும் பொழுது மற்ற குழந்தைகள் அதிலும் குறிப்பாக இரண்டு தாரங்கள் இருந்தால் இரண்டு தாய்மார்களுடைய குழந்தைகளாக இருந்தால் அந்த பொறாமை அதிகப்படுவதற்குரிய காரண காரியங்கள் அங்கே நிறைய ஏற்பட்டுவிடும் இந்த நிலையில்தான் நபி யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் சிறுவராக இருந்த நேரத்திலே ஏழு வயது அல்லது பன்னிரெண்டு வயது என்பதாக பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு கனவு காண்கின்றார்கள் சூரியன் சந்திரன் ஒரு பதினோரு நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் அவர்களுக்கு சஜிதா செய்வதாக கண்டார்கள் சென்ற வாரம் அதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது பொதுவாக கனவு என்பது அல்லாஹத்தாலாவுடைய புறத்திலிருந்து அருளப்படக்கூடிய ஒன்று என்ற விளக்கமும் சொல்லப்பட்டது மனிதன் தான் விரும்பி கனவு கண்டுகொள்வதும் கிடையாது அல்லது இவன் விரும்புகின்ற கனவு மனிதனுக்கு வருவதும் கிடையாது மனிதன் விரும்புகின்றபடி கனவு வருவதாக இருந்தால் நம்முடைய குடும்பத்திலே இறந்து விட்டவர்களை பற்றி நாம் நினைவு நம்முடைய தாய் இறந்திருப்பார் தந்தை இறந்திருப்பார் அல்லது வேறு சகோதரர்கள் மற்றவர்கள் உறவினர்கள் இறந்திருப்பார்கள் இவர்களையெல்லாம் நாம் கனவிலே பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுவோம் ஆனால் நாம் நினைத்தபடி கனவிலே அவர்கள் வருவது கிடையாது கனவு என்பது அல்லாஹத்தாலாவினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை சென்றவாரும் சில விஷயங்களை குறிப்பிட்டோம் அசுல்லா சல்லுல்லாஹ் அலே செல்லாம் சொன்னார்கள் கனவிலே மூன்று வகைகள் இருக்கின்றன ஒன்று அல்லாஹத்தாலாவுடைய அறிவிப்பின் மூலமாக ஏற்படக்கூடியது அவனுடைய அருளின் காரணமாக ஏற்படக்கூடியது அது நல்ல கனவு என்பதாக சொல்லப்படும் இல்லஹாவும் மின் அல்லாஹ் அல்லாவிலிருந்து போடப்படக்கூடிய உதயமாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அது ஆனாலும் அதற்கும் சில ஷர்த்துகள் நிபந்தனைகள் இருக்கின்றன சென்ற வாரம் சில நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டன அப்படி நல்ல கனவாக இருந்தால் அல்லாஹாலாவை புகழ வேண்டும் அந்த கனவையும் கூட எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த நல்ல கனவின் மூலமாக என்ன நிகழும் என்பதாக அல்லாஹ் நாடி இருக்கின்றன அது நிகழத்தான் செய்யும் இவர் அடுத்தவரிடத்தில் சொன்னாலும் சொல்லாவிட்டால் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவு அப்படியே நிகழ்ந்தது மறுநாள் காலையிலே என்ற விவரமும் சென்ற சொன்னோம் ஆக ஒரு வகை கனவு நல்ல கனவு கனவு நல்லது என்று நமக்கே தெரியும் இது நல்ல கனவா கெட்ட கனவா என்று நல்ல கனவாக இருந்தால் அடுத்த வருடத்தில் சொல்லுவதை பற்றி தவறில்லை ஆனால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சரி கெட்ட கனவாக இருந்தால் அந்த கனவு நினைப்பதற்கே பயமாக இருக்கின்றது இவர் நினைத்து பார்க்கின்றால் ஆனால் பயம் ஏற்படுகின்றது அது கெட்ட கனவு என்பதாக சொல்லப்படும் கெட்ட கனவாக இருந்தால் அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பதாக சொல்லஹ் சொல்லா அல்ல செல்லும் குறிப்பிடுகின்றார்கள் பொதுவாக கனவு எப்படி வகு வருகின்றது என்பதற்கு யாரும் முழுமையான விளக்கம் சொல்லவில்லை இதுவரைக்கும் இந்த ஆயத்தை வைத்து வளமாக்கள் சில ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள் சில கனவுகள் மனிதன் விழிப்புடைய நிலையிலே எதை நினைக்கின்றானோ அது ஏற்படும் நினைக்கின்ற விஷயம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கும் உதாரணமாக இந்த உலகம் முழுவதும் ஆழம் என்ற இந்த உலகம் மனிதனை போன்று ஒரு அமைப்பு உடையது என்பதாக வைத்துக் கொள்வோம் மனிதன் ஒரு உலகம் மனிதனே ஒரு உலகம் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இன்னொரு உலகம் இந்த ஆழம் என்ற பிரபஞ்சம் பெரிய உலகம் இன்சான் என்பவன் சின்ன உலகம் இதை மாற்றி சொல்பவர்களும் உண்டு அலி அலி அல்லாத்தாலா்கள் மாற்றமாக சொல்லுகின்றார்கள் இன்சான் என்பவன் மிக பெரிய உலகம் ஆழம் என்பது சின்ன உலகம் என்பதாக ஏன்னா இந்த ஆழத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் மனிதனுடைய உடலுக்குள்ளே அடக்கம் அத்தோடு மட்டுமல்லாமல் சிந்தித்து விளங்கக்கூடிய சீரான ஒரு அறிவை அல்லாஹத்தால் இவனுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றான் இது வானங்களுக்கோ பூமிக்கோ கடலுக்கோ திடலுக்கோ மலைகளுக்கோ மற்ற பொருள்களுக்கோ கிடையாது எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது அந்த அறிவை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இவன் பெரிய உலகம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் சரி முன்னால் சொல்லப்பட்ட கருத்தின்படி இந்த ஆலம் பெரிய உலகம் இன்சான் சிறிய உலகம் ஆலம் என்ற இந்த பிரபஞ்சத்திலே பெரிய உலகத்திலே நிகழக்கூடிய பல விஷயங்கள் கனவுடைய தோற்றத்திலே கனவுடைய நிலையிலே சிறிய உலகமாகிய மனிதனுக்குள்ளே உருவாக்கக்கூடிய உருவாகக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால ஏற்படுத்துகின்றான் கலவின் மூலமாக என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒரு பொருளை பார்க்கின்றோம் அல்லது ஒரு பொருளை நினைவு அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கனவிலே அந்த பொருள் வரும் ஒருவரை அதிகமாக நினைக்கின்றோம் அந்த நினைக்கின்ற அவர் கனவிலே வருவார் இப்போ வெளியிலே எதை காணுகின்றோமோ அது கனவிலே வரக்கூடிய சூழ்நிலை இதற்கு பெயர் ஹதீசுன் நஃப்ஸ் என்பதாக சொல்லப்படும் மனம் என்ன பார்க்கின்றதோ பேசுகின்றதோ செய்கின்றதோ அதையே கனவிலே காட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆனால் இப்படித்தான் வரும் என்று கிடையாது இதில் மாற்றமாக வருவதும் உண்டு ஒரு மனிதரை நாம் அல்லது ஒரு பொருளை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் அந்த பொருள் அந்த மனிதர் ஒரு தோற்றத்திலே இருக்கின்றார் அழகான தோற்றம் என்று வைத்துக்கொள்வோம் கனவிலே அவரை பார்க்கின்றார் பார்க்கும் பெரிய பூதம் அவரை தெரியும் தெரியுது எவர் நேரடியாக உலகத்திலே பார்த்தாரோ நேர் மாற்றமான உருவம் கனவிலே காட்டப்படுகின்றது ஒரு பொருளை பார்க்கின்றார் அது ஒரு வடிவத்திலே இருக்கின்றது கனவிலே பார்க்கும் பொழுது அதே பொருள் வேறொரு வடிவத்திலே அவருக்கு தெரிகின்றது பயங்கரமான வடிவத்திலேயோ அல்லது வேறு மாதிரியோ தெரிகின்றது என்று இது ஹதீசு நவ்ஸ் மனம் எதை நினைக்கின்றதோ அதையே கனவில் காட்டப்படுகின்றது என்பதிலே இப்படி மாறுபட்ட கருத்துகளும் ஏற்படலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் இது அசல் நிலை எப்படி இருக்கும் என்பதாக முடிவாக சொல்ல முடியாது சரி இது ரெண்டாவது வகை முதல் வகை இல்ஹாமு மின் அல்லா அல்லாவிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது ரெண்டாவது ஹதீஸ் நப்ஸ் மனம் பார்க்கின்றதை மனம் கண்கள் எதை பார்க்கின்றனவோ மனம் எதை சிந்திக்கின்றதோ அது கனவிலே வரும் அல்லதுக்கு மாற்றமாகவும் வரும் மூன்றாவது கெட்ட கனவு அருயசு என்பதாக சொல்லப்படும் அல்லது அல் ஹுலும் என்பதாக சொல்லப்படும் குரான் இல்லை அல்லாஹலா என் இந்த ஆயத்துடைய தொடரில் சொல்லுகின்றான் அல் அஹலாம் என்பதாக அது கெட்ட கனவு எந்த விதமான அர்த்தமும் இல்லாத கெட்ட கனவு இது ஷைத்தானிலிருந்து ஏற்படுவது ஷைத்தானிலிருந்து அந்த கரும்பு ஏற்பனவு ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரசூல்லாய் சல்லா அலையம் ஒரு ஹதீசிலே சொல்லித் தருகின்றார்கள் இது மாதிரியான கெட்ட கனவு ஒரு மனித இடத்தில் வரும்பொழுது ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த மனிதர் அதாவது ராத்திரியில் கனவு காண்கின்றார் திடீரென்று ஒரு பயங்கரமான கனவு விழித்துக் கொள்ளுகின்றார் உடனடியாக இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த பக்கத்திலே படுத்திருக்கின்றாரோ அதாவது ஒரு கழித்து படுத்திருப்பார் வலப்பக்கமாக படுத்திருந்தால் இடப்பக்கமாக திரும்பி திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே சைத்தானுடைய ஊசாட்டம் அதிகமாக இருக்கின்றது ஆகவே அது அந்த இடத்தை விட்டும் வேறு பக்கம் திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வேறு இடத்திலே படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக கோபம் வந்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள் அல்லவா ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே கோபம் வந்தால் அந்த இடத்தை விட்டு எழுந்து நின்று கொள்ளவும் நின்று இருக்கக்கூடிய நேரத்திலே கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளவும் அல்லது அந்த இடத்திலிருந்து அப்புறம் அந்த வேறு இடத்திற்கு சென்று விடவும் ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே சைத்தானுடைய ஊசாட்டம் இருக்கின்றது அதன் காரணமாக கோபம் ஏற்படுகின்றது என்பதாக சொன்னார்கள் அதுபோல கனவு தீய கனவு ஏற்படக்கூடிய நேரத்திலே இடம் மாறி படுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அங்கிருந்தே வேறொரு வகையிலே திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அத்தோடு இடப்பக்கமாக தன்னுடைய இடது பக்கமாக மூன்று தடவை துப்பிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொன்னார்கள் ஷைத்தான் அந்த கனவை உண்டாக்குகின்றான் ஆகவே அவனை வெறுப்படை செய்வதற்காக வேண்டி இடது பக்கமாக வேண்டும் மூன்று தடவை துப்புவது என்பது எச்சில் துப்புவது அப்படின்னு அர்த்தம் அல்ல சூ சூன் துப்புனா போதுமானது அப்படி துப்புனா எச்சில் வர வேண்டிய அவசியம் இல்லை சூன்னு சொல்லும் போதே சைத்தானை இழிவுபடுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது சாதாரணமாக ஒரு மனிதர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கின்றார் அவரை பார்த்து சூ என்று சொன்னால் அவரை இழிவுபடுத்துவதாக அறுத்தான் அதுபோல ஷைத்தானை இழிவுபடுத்தக்கூடிய நிலை அதிலே ஏற்படுகின்றது என்னோர் அஹதிஸ்ரே ரசூல்லா இஸ்வாஸ்லாம் சொல்லுகின்றார்கள் அப்படி ஒரு கெட்ட கனவு சைத்தானின் புறத்திலிருந்து ஒரு கெட்ட கனவு வருவதற்கு ஏற்பட்டால் உடனடியாக அவர் எழுந்து ஒலி செய்து இரண்டு ரக்காயத்து தொழுது வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் மாக்கள் இந்த மூன்று விதமான ஹதீசுகள் ஒன்று அவர் திரும்பி படுத்திக் வேண்டும் என்னொன்று சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி அவது பில்லாயி மனு சைத்தான சொல்லி எடப்பக்கமாக மூன்று துப்பிக்கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீஸ் எழுந்து ஒது செய்து ரெண்டக்காக கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார் இப்ப இந்த இதில் இந்த மூன்றில் மிகச் சிறந்தது எது தொழுவதுதான் என்று எல்லாத்துக்கும் தெரியும் முந்தைய ரெண்டு ஹதீஸ் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு ஹதீசூரிய அமல் இதில் வந்துடுது எட்ட கனவு காணக்கூடிய ஒருவர் எழுந்து ஒலி செய்துவிட்டு இரண்டு ரக்காயத்தை தொழுதால் அந்த நேரத்தில் அவர் இடத்தை மாற்றிக்கொள்ளுகின்றார் துப்பக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது ஏனென்றால் அவர் ஒலி செய்கின்றார் ஒலி செய்ய வாய் கொப்பளிக்கின்றார் வாய் கொப்பளிக்கின்ற நேரத்திலே துப்புதல் என்பதும் ஏற்பட்டு பிறகு மூன்றாவது சொன்ன இரண்டு ரக்காய தொழக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது அத்தோடு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய நிலை முழுமையாக ஏற்பட்டு விடுகின்றது ஒருவர் தொழுகின்றார் என்று சொன்னால் சைத்தான் அவரை விட்டு ஓடி விடுகின்றான் சைத்தானுடைய பாதுகாப்பு மிக அதிகமாக கிடைக்கக்கூடியதாக தொழுகை என்பது ஆக்கப்பட்டு விடுகின்றது ஆகவே ஒருவர் தீய கனவு கண்டால் இந்த தொழுகையை கடைபிடிக்கவும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ரசூல்லாய் சல்லா அலையர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் அதற்குள்ளே அடக்கம் என்பதாக குறிப்பிடப்படுகின்றன இப்படி கனவு என்பது மூன்று வகையாக உள்ளது ரசூல்லாய் சல்லல்லாஹ் அடைய செல்லம் அவர்கள் போன வாரம் சொன்னோம் நுபுவத்தை அருளப்படுவதற்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் ரசூல்லாய் செல்லல்லா அலே செல்லம் ஜபலன்னூர் என்ற அந்த மலையிலே ஹிராக் கோகையிலே தவம் இருந்தார்கள் ஆறு மாதம் அந்த ஆறு மாதமும் இரவிலே எதை கனவிலே காண்கின்றார்களோ அது அப்படியே பகலிலே நடைபெறும் இது ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த தன்மை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஒருவர் கனவு கண்டார் அந்த கனவு அப்படியே பகல் நேரத்தில் காலையிலே ஏற்படுகின்றது நிகழ்கின்றது மறுநாள் என்று சொன்னால் அவர் கண்ட கனவு அல்லாஹாலாவுடைய அருளுக்குரியதாக இருக்கின்றது இவர் மீது அல்லாஹுடைய அருள் இருக்கின்றது என்பதாக பொருளாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ரசூலாய் சல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் பொதுவாக கனவை பற்றி சொல்லும் பொழுது கனவு என்பது அசலிலே ஆறு வகைகளாக இருக்கின்றன ஒரு பொருளை பார்க்கின்றார் என்று சொன்னால் அதற்கொரு ஒரு விளக்கம் அது மாதிரி உள்ள அமைப்பிலே உள்ள பொருள்களை பார்க்கும்போது அதே விளக்கம்தான் அதற்கு உடையதாகும் கனவுக்கு விளக்கம் என்பது துல்லியமாக மனிதர்களால் சொல்லிவிட முடியாது கனவுக்கு விளக்கம் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டு இருந்தது அவர்களுக்கு அடுத்ததாக திரு தபூபக்கர் சித்தீக் அல்லாஹத்தால் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு அடுத்ததாக தாப்யின்களிலே முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹே அலிஹி என்ற பெரியாருக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது நபிமார்களிலே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹால கனவுடைய விளக்கத்தை தந்திருந்தானோ அதுபோன்று இந்த சமுதாயத்திலே முகமது பின் சீரின் ரஹத்துல்லாஹே அலிஹி அவர்களுக்கு அல்லாஹால கனவுடைய விளக்கத்தை முழுமையாக தந்திருந்தான் பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் கேட்டு கேட்டு வைத்திருக்கின்றார்கள் அதை நூலாகவும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ரசூல்லாய் சல்லா அலி சில குறிப்புகளை சொல்லுகின்றார்கள் கனவிலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணை கண்டால் அது ஹைர் நன்மையை சார்ந்ததாகும் என்பதாக நல்ல நிலையிலே ஒரு அழகான ஒரு பெண்ணை ஒருவர் கனவிலே காணுகின்றார் என்று சொன்னால் அது ஹைர் என்பதை குறிக்கக்கூடியதாக நன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது நன்மை வந்து சேரும் என்ற அடையாளமாகும் அது என்பதாக ஆனால் அதே நேரத்தில் பெண்களை காணுகின்றார் பெண்ணை ஒரு பெண்ணை காணுகின்றார் என்று சொன்னால் அந்த பெண் எந்த அமைப்பிலே இருக்கின்றால் என்பதை கொண்டு அந்த விளக்கம் சொல்ல ஒரு நல்ல முறையிலே வர்தாவுடைய முறையிலே ஒரு அழகான தோற்றத்திலே அவரை பார்க்கும் பொழுதே ஒரு இஸ்லாமிய உணர்வு வருகின்றது பக்தி வருகின்றது என்ற நிலையிலே ஒரு பெண் பார்க்கப்பட்டால் அந்த நிலையிலே அது ஹயிர் என்பதை சார்ந்ததாகும் அல்லது அதற்கு நேர் மாற்றமாக அரைகுறை ஆடைகளோடு தலைவறி கோலமாக அல்லது தவறான நிலையிலே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அதுக்கு நேர் மாறான ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு பார்க்கக்கூடியவருக்கு ஏற்பட்டுவிடும் அதன் காரணமாக பல விபரீதங்களும் ஏற்பட்டு விடுகின்றன பார்க்கின்றோம் அது ஹயிர் என்பதாக ஆகாது ஆக பொதுவாக ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண் இந்த நிலையிலே நல்ல நிலையிலே இருந்தால் அது ஹயிரை குறிக்கும் அதே போன்று ஒரு ஒரு ஒட்டகத்தை பார்க்கின்றார் அது போரை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஒட்டகம் என்று சொன்னால் ஒட்டகம் மட்டுமல்ல பொதுவாக கால்நடை என்று வைத்துக் கொள்ளலாம் பார்க்கும் பொழுது கனவிலே அது போர் நிகழக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்ற இதுவெல்லாம் சில நேரங்களில் சில சட்டங்களுக்கு உரியதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற முழுமையாக இப்படித்தான் நடைபெறும் என்பது கிடையாது போன வாரமே சொன்னோம் ஒரு கனவு எந்த பார்க்கப்படுகின்றது எந்த காலத்திலே பார்க்கப்படுகின்றது மனிதனுடைய எந்த சூழ்நிலையிலே பார்க்கப்படுகின்றது என்பதை வைத்துத்தான் அதற்குரிய விளக்கம் சொல்ல முடியும் ஒட்டகத்தை பார்த்தால் போர் என்று சொன்னால் அது எல்லா நேரங்களிலும் அல்ல சில நேரங்களிலே அது போர்க்குரியதாக இருக்கும் சில நேரங்களில் அதுக்கு மாற்றமானதாகவும் இருக்கும் சொன்னார்கள் பால் கனவிலே பாலை கண்டால் அது இயற்கையை கூடியதாக அதாவது அறிவை குறிக்கக்கூடியதாக அல்லது இஸ்லாத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதால் பொதுவாகவே பால் என்பது நல்ல ஒரு பொருள் அது உணவாகவும் பானமாகவும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் பால் என்பது அதனை கனவிலே பார்த்தால் அது அறிவை அதிகப்படுத்தக்கூடியதாக அல்லது அவர் குடிக்கக்கூடிய நிலையிலே எப்படி குடிக்கின்றார் எவ்வளவு குடிக்கின்றார் என்பதை வைத்து அறிவு இஸ்லாம் என்பதை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஒரு கனவை சொன்னார்கள் நாள் சுபு நேரத்தில் சொல்லுகின்றார்கள் சகாபாக்கள் என்று நான் கனவு கண்டேன் ஒரு கனவு என்று நான் கண்டேன் அதில் குடித்தேன் மீதி உள்ள பாலை அருகில் இருந்த உமர் அலி அல்லா தாலா கொடுத்தேன் மீதியை அவர் குடித்தார் என்பதாக சொன்னார்கள் இதற்கு என்ன விளக்கம் யார சூழல்லா என்பதாக கேட்கப்பட்ட அறிவு என்பதாக பதில் சொன்னார்கள் பால் என்பது அறிவு அந்த பாத்திரத்திலிருந்து பால் அதிகமான பாலை நான் குடித்தேன் எனக்கு நிறைய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து மீதி கொஞ்சம் பாலை உமர் ரலி அல்லா சாளுக்கு கொடுத்தேன் அது நுபோவத்துடைய அறிவை பெற்றவராக அவர் இருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாகும் என்பதாக அதனால தான் ரசூல்லா இல்லாஹன் சொன்னார்கள் எனக்கு பின்னால் நபி என்பவர் கிடையாது அப்படி நபி வருவதாக இருந்தால் உமர் நபியாக வர வேண்டும் என்பதாக சொன்னார் அதனால பின்னால் நபி இருக்கிறார் அர்த்தம் அல்ல நபி கிடையாது கிடையாது என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் நுபுவத்துடைய பல அம்சங்கள் குடித்து மீதி இருந்த கொஞ்சம் பாலை அவர்கள் குடித்தார்கள் அது அறிவு என்பதாக செல்ல விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று பசுமையான ஒரு பொருளை பார்த்தால் பசுமையான மரம் செடி கொடிகள் காய்கறிகள் தோட்டங்கள் இவற்றை ஒருவர் பார்க்கின்றார் என்று சொன்னால் அது சொர்க்கத்தினை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதால் சொர்க்கத்தினுடைய அடையாளமாக அந்த பசுமையை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதால் ஒருவர் கப்பல் போன்ற கடலில் செல்லக்கூடிய வாகனத்தை பார்க்கின்றார் கப்பலோ படகோ அல்லது இது போன்ற ஒரு பொருளை கடலில் செல்லக்கூடியதை பார்க்கின்றார் என்று சொன்னால் அது வெற்றியை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் பழத்தை பார்த்தால் அதை பேரிச்சம்பளம் என்று குறிப்பிடுகின்றார்கள் பேரிச்சம்பளத்தை ஒரு மாதிரி பார்த்தால் அது ரிசுக்கை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு பேரிச்சம்பளத்தை பார்க்கின்றாரோ அந்த அளவுக்கு அதிகமான ரிசுக்கு உணவு இவருக்கு வழங்கப்படும் உணவிலே விசாலம் வழங்கப்படும் என்பதாக பொருளாகும் இதெல்லாம் ஒரு சில குறிப்புகளை தவிர கட்டாயமாக இப்படித்தான் என்பது கிடையாது முன்னால் சொல்லப்பட்டபடி எந்த நேரத்தில் பார்க்கின்றார் எந்த இடத்தில் பார்க்கின்றார் எந்த சூழ்நிலையில் பார்க்கின்றார் எந்த காலத்தில் பார்க்கின்றார் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும் ஆனால் துல்லியமாக யாரும் அதனை விளக்கமாக போது முழுமையாக சொல்லிவிட முடியாது ஆகவே நல்ல கனவாக இருந்தால் அதையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை கெட்ட கனவாக இருந்தால் அது சைத்தானுடைய கனவு என்பதாக விளங்கி அதை விட்டுவிட வேண்டும் அதை யாரிடத்திலும் சொல்லவும் கூடாது அதற்குரிய பாதுகாப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும் முன்னால் சொல்லப்பட்டபடி தொழுவது அல்லது இடப்பக்கம் அல்லது எழுந்திருந்த அடுத்த இடத்திலே படுப்பது இந்த பாதுகாப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்லுகின்றார் இன்னொரு விஷயத்தையும் ரசூல்லாய் சல்லா ஹாதிசன் சொன்னார்கள் நல்ல கனவோ கெட்ட கனவோ ஒன்று சைத்தானின் மூலமாக ஏற்படுகின்றது இன்னும் அல்லாவின் மூலமாக ஏற்படுகின்றது என்று வைத்து கொண்டாலும் கூட கனவு என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதல்ல அதனால் கனவு காணக்கூடிய மனிதர் ஒய் சொல்லக்கூடாது ஒருத்தர் கனவு காண்றாரு ராத்திரி ஒரு கனவு கண்ணங்க இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் புஷ்ஷை பார்த்து பேசி அப்படியே கை குலுக்கி அப்படின்லாம் சொல்றாருன்னு வச்சுங்க ஏதோ ஒன்று பார்த்து இருக்கிறார பார்த்துட்டு இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணி பொய்யான விஷயங்களை தகவலை சொல்றார் பார்த்தத பொய் சொல்றாரு நிறைய பேர் நம்ம பழக்கம் உண்டு ராத்திரி கனவுல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிற விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா பொய் பொய்யா சொல்றாங்க பொதுவாகவே வந்து கனவுலல்ல விழிப்பிலே பொய் சொல்றதே ஹரம் இல்லையா கனவு என்பது அல்லாஹின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை தெரிந்திருந்து ஒருபர் பொய் சொன்னால் ரசூல்லா சல்லா அலிஸ்லமர்கள் சொல்லுகின்றார்கள் சுயாமத்து நாளிலே விசாரணைக்குரிய அந்த மன்றத்திலே அவரிடத்தில் இரண்டு கோதுமைகள் கொடுக்கப்படும் கோதுமை ரெண்டு கோதுமையை அல்லாஹால கொடுத்து ரெண்டையும் முடிச்சு போட சொல்லுவான் கோதுமை எப்படிங்க முடிச்சு போடுறது அவர் முடிச்சு போட முடியாது அவருக்கு தண்டனை வழங்கப்படும் கனவிலே பொய் சொன்னால் இரண்டு கோதுமைகளை முடிச்சு போடும்படியாக அல்லாஹாலா சொல்லுவான் அவருக்கு போட முடியாது அதற்குரிய தண்டனை அல்லாஹால கொடுப்பான் என்பதாக சொல்லுகின்றார் கனவுக்கு பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது கனவிலே குறிப்பாக பொய் சொல்லக்கூடாது என்பதை குறிப்பிடுகின்றார் இங்க யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவு பழித்து போன வாரம் சொன்னோம் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் சஜிதா செய்வதாக கனவு கண்டார் ஆனால் சு சூரியன் என்பது தந்தையை சந்திரன் என்பது தாயை பதினோரு நட்சத்திரங்கள் என்பது பதினோரு சகோதரர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும் சொன்னோம் இவர்கள் எல்லோருமே இவருக்கு சஜிதா செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்தான் எப்பொழுது கனவு கண்ட பிறகு நாற்பது வருஷத்துக்கு பின்னால் உடனடியாக அது நிறைவேறவில்லை நம்ம சில பேர் சொல்கிறோம் நானும் தான் ஒரு கனவு கண்டங்க ஹஜ்ஜிக்கு போகிற மாதிரி போன வருஷம் கண்டேன் இன்னும் ஹஜ்ஜுக்கே போகலை அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன் கனவுக்கு இன்னமே நான் ஹஜ்ஜிக்கு போக முடியல ஹஜ்ஜில் போய் தவாப்பு செய்கிற மாதிரி சதி செய்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா வேலையும் செய்கிற மாதிரி கனவு கண்டேன் நான் ஹஜ்ஜிக்கு போவேன் வேறு ஆலயம் சாட்டை போய் கேட்குறா நீ ஹஜ்ஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறார் எப்போ போவேன்னு போவேப்பா போகாதும் போக அப்படின்னு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு போகவே இல்லையே என்ன ஆகிட்டு நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னால் சொன்னீங்க இன்னும் போகலையண்ணா அப்படின்னு இங்கே நாற்பது வருஷத்துக்கு பின்னால் தான் இந்த பதிமூணு நபர்களும் அவர்களுக்கு சஜுதா செய்கின்றார்கள் அவர் எகிப்திலே அரசராக விற்றிருந்த அந்த நேரத்தில் யூசுஃப் அலிஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார் சரி இன்னொரு விஷயம் இங்கே அந்த விஷயம் வரும் இப்போது யூசூரை யூசுஃபுடைய வருது அந்த விஷயம் முன்னால் தெரியப்பட்ட சந்தேகம் வரும் சில பேருக்கு மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யலாமா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சஜுதா செய்யக்கூடாது அது ஹராமாச்சு ஷிர்க்காச்சு ரசூல்லாய் சல்லா அலையை சல்லாம் அவர்களுக்கும் கூட சஜிதா செய்யக்கூடாது என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள் சஹாபாக்களோடு ஒரு நாள் உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு வெளியில ஒரு ஒட்டகம் அங்கிருந்து வேகமாக வந்தது ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு அந்த ஒட்டகம் சஜிதா செய்தது இதை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லலா இந்த பேச தெரியாத மிருகங்கள் எல்லாம் தங்களுக்கு சஜிதா செய்கின்றன தங்களுக்கு சஜிதா செய்வதற்கு நாங்கள் ரொம்ப தகுதி பெற்றவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் சஜிதா செய்கின்றோம் என்பதாக சொன்னார்கள் ஹசூல்லா சவாஹ்லம் சொன்னார்கள் மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாது அப்படி சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஒரு பெரியவருக்கு சிறியவர் சஜிதா ஒரு நபிக்கு அவருடைய உம்மத்தினர் சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தால் நான் இப்படி கட்டளையிட்டு இருப்பேன் லவ் குந்த ஆர் அஹதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது கூடும் என்று இருந்தால் அமர்துல் மரா தான் ஒரு பெண் அவளுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்பதாக யாருக்கும் யாரும் சஜா செய்யக்கூடாது அப்படி சஜிதா செய்வது என்று ஒன்று இருந்தால் உலகத்திலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜா செய்யக்கூடிய நிலை யார் ஏற்படும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் மனைவி கணவனுக்கு சஜா செய்ய வேண்டும் அவ்வளவு கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அந்த கடமைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக அவள் இருக்கின்றாள் என்பதாக பொருளாகும் இன்னொரு சமயம் ஒரு சஹாபி வெளிநாட்டுக்கு பயணம் சென்று வந்தார் குறிப்பாக ரோம் நாட்டிலே உள்ள ப என்ற ஊருக்கு சென்றார் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசர் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அரசனுக்கு பக்கத்திலே வரும்பொழுது அவனுக்கு சஜிதா செய்கின்றார்கள் சஜிதா செய்கின்றார்கள் இதை பார்த்து வந்த அந்த சஹாபி சொன்னார் யார சூழலா நான் ஹீரா என்ற நாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்குள்ள மர்சுபான் என்ற அந்த அரசருக்கு அங்குள்ள மக்கள் எல்லாம் சஜிதா செய்கின்றார்கள் அவனுக்கு மக்கள் சஜிதா செய்வதை விட தாங்கள் சஜிதா செய்யப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் சஜிதா செய்கின்றோம் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுதும் இதே விஷயத்தை ரசூல்லாய் சலாஹ்லாம் பதிலாக சொன்னார்கள் இன்னொரு சமயம் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் ஒரு ஒரு சஹாபி வந்தார் ஒரு கிராமப்புறத்தை அரபி வந்தார் எனக்கு ஒரு அதிசயம் காட்டுங்கள் என்பதாக சொன்னார் இங்கே நபி என்பதற்கு ஒரு அதிசயம் எதிர்த்து காட்டுங்கள் ஒரு மோஜிதா என்பதா ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ இங்கிருந்து அங்கே போ அதோ அங்கே இருக்கக்கூடிய மரம் அந்த மரத்தை அல்லாஹுடைய ரசூ உன்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல் என்பதாக சொன்ன சொல்லி அனுப்பினார்கள் அவர் போனார் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் ரசூல்லா உன்னை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னாங்க சொன்னார் அந்த மரம் அப்படியே இப்படியும் அசைந்தது வேரோடு பெயர்த்து கொண்டு அந்த வேரின் மீது நடந்து கொண்டு அப்படியே வந்தது அவரும் கூடவே வந்தார் வேர் கால்களாக இருக்கக்கூடிய நிலையிலே அப்படியே வந்தது வந்த மரம் ரசூல்லாய் சவல்லா அலிஸ்லம் அவர்கள் அருகிலே வந்து அப்படியே கீழே விழுந்தது பிறகு எழுந்து நின்றது போ உன்னுடைய இடத்திற்கு போய்விடும் என்று சொன்னார்கள் அது போய் அந்த இடத்திலே நின்று கொண்டது இதை பார்த்த சகாபாக்கள் உங்களுக்கும் நாங்கள் சஜிதா செய்கின்றோமே என்பது நாங்களும் சஜிதா செய்கின்றோமே என்பதாக சொன்னோம் மரங்கள் எல்லாம் சஜிதா செய்கின்றன இல்லை கூடாது மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாது என்பதாக ரசுல்லா சலாஸ்லாம் இதே பதிலை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் சரி இப்போ குரான்லேயே அல்லாஹாலா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவங்க தகப்பனாரு தாயாறு சகோதரர்கள் எல்லாமே சஜா செஞ்சாங்கன்னு இருக்குது குரான்லேயே இருக்க சஜா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்டால் சட்டங்கள் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி கிடையாது ஷரியாத் என்பது எல்லா காலத்திலும் ஒரே கிடையாது மாதிரி கிடையாது இஸ்லாம் என்பது ஒரே மாதிரி உள்ளது ஷரியாத் என்பது மாறுபட்ட நிலை உடையது ஆதம் அலி இஸ்லாத்துடைய அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் இருந்தது அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்போ அண்ணனும் தங்கையும் தான் இருந்தார்கள் வேறு யார் மனிதர்களே கிடையாது ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த பொம்பளை போய் தேடுறது பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணணும்னா எந்த ஆம்பளை போய் தேடுறது யாருமே கிடையாது அதனால் அல்லாஹலா அனுமதி கொடுத்திருந்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அது நலவாகவே இருக்கும் நன்மையாகவே முடியும் அண்ணனை தங்கை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி இருந்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சட்டத்தையும் அல்லாஹத்தலா அங்கே சொல்லி இருந்தான் ஒரே நேரத்தில் பிறந்த அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அவ்வா அலை ஆதம் அலிசலாத்துக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் இப்படி இரட்டை குழந்தைகளாக இருபது சூழலே நாற்பது குழந்தைகள் என்பதாக அல்லது பத்து சூழலிலே இருபது குழந்தைகள் என்பதாக ரெண்டு கருத்துக்கள் முன்னால் சொல்லியிருக்கோம் முதல் பிறந்த முதலிலே பிறந்த அந்த ஆண் ரெண்டாவதாக பிறந்த அடுத்த அடுத்த ஆண்டு பத்து மா மறு குழந்த பிறகு ரெண்டு குழந்தை இந்த குழந்தையை இந்த பெண்ணை முதல் ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சூழலே பிறந்த பெண்ணை ஆணை முதல் சூழலே பிறந்த பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வயசுக்கு மூத்திருக்கும் அது ஒரு வருஷம் மூத்திருக்கும் அந்த பொண்ணு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு அல்லாத்தால் சட்டம் சொன்னாலும் அந்த சட்டப்படி அங்கே நடந்து வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ சரியாக வேறு அங்கே சரியாக அதே மாதிரி பல சட்டங்கள் இருக்குன்னு நிறைய இருக்கு நம்மளால் நிறைய சொல்லியிருக்கிறோம் நபி யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய காலம் வரைக்கும் அல்லாஹாலா ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தான் பெரியவர்களுக்கு சிறியவர்கள் வயதிலே பெரியவர்களுக்கு வயதிலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்தஸ்திலே பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தஸ்திலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது கல்வியிலே பெரியகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியிலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சஜிதா செய்யலாம் அது மரியாதை என்ற நிலையைச் சேர்ந்தது என்பதாக சொல்லி அல்லாஹால சட்டம் சொல்லியிருந்தார் அந்த சட்டத்தின்படி அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருந்தார்கள் சரி அந்த சஜிதாவுக்கே பல விளக்கங்கள் இருக்கின்றன சில மாறுபட்ட கருத்துகளும் இருக்கின்றன சஜிதா என்பது இப்பொழுது நாம் செய்கின்றோமே அதே மாதிரி சஜிதா செய்தார்களா அல்லது பொதுவாக தலை குனிந்து வணக்கத்தினுடைய அடிப்படையிலே வணக்கம் வணக்கம் அதாவது தலையை குனிந்து வணக்கத்தை தெரியப்படுத்துவது தாழ்மையை தெரியப்படுத்துவது என்ற நிலையிலே செய்தார்களா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கும் சரி எப்படி செஞ்சாலும் கூடாது இப்போ ஆனால் யூசுப் அலிசலாத்துறை காலம் வரைக்கும் மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்வது ஆகும் என்ற சட்டம் இருந்தது யூசுப் அலி சலாதுரை காலம் வரைக்கும் அந்த சட்டம் இருந்தது யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர் சகோதரர்கள் எல்லோருமே சஜிதா செய்த காலத்தோடு அந்த சட்டம் முடிந்து விட்டது யூசுஃப் அலிஸ்வலாத்துடைய காலத்துக்கு அடுத்த காலத்திலே வந்த நவிமார்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டு விட்டது சஜிதாவிலே ரெண்டு வகை இருக்கின்றது ஒன்று சஜிதத்து தீம் இன்னொன்று சஜிதா சஜிதையே ரிபாதாத் ரிபாதத் என்பதாக வணக்கத்தின் முறையிலே சஜிதா செய்வது மரியாதைக்கு சஜிதா செய்வது நம்ம செய்யக்கூடிய சஜிதாவெல்லாம் ரிபாதத்துடைய சஜிதா வணக்க முறையிலே செய்யப்படக்கூடிய சஜிதா இந்த சஜிதாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன ஒலு செய்ய வேண்டும் திபிலாவை முன்னோக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன அந்த முறைப்படிக்கு சஜிதா செய்வா செய்தால் அதற்கு பயிர்கள் ரிபாதத்துடைய சஜிதா என்பதாக சொல்லப்படும் ராசிமுக்காக வேண்டி மரியாதை காணி செய்யப்படக்கூடிய சஜிதா யூசுப் அலிஸ்வலாத்துடைய காலம் வரைக்கும் இருந்தது என்று சொன்னோமே அந்த சஜிதாவுக்கு ஒலு என்பது தேவையில்லை திபிலா என்பது தேவையில்லை எந்த இடத்திலே அவரை பார்க்கின்றார்களோ அந்த இடத்திலே அவருக்கு மரியாதை செலுத்துவது சஜிதா செய்வது குனிவது என்ற நிலை இருந்தது பிறகு அது ஹராமாக்கப்பட்டு அது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய காலத்திலே மிக கடுமையாக உத்தரவிடப்பட்டது முன்னால் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் அதை கடுமையாக தடை செய்தார்கள் ஆக யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது எந்த மனிதரும் எந்த மனிதருக்கும் சஜிதா செய்யக்கூடாது சஜிதா செய்யக்கூடிய அமைப்பும் கூட ஏற்படக்கூடாது சஜிதா செய்வது என்பது தலையை கீழே வைப்பது நெற்றியை கீழே வைப்பது என்பது மட்டுமல்ல கொஞ்சம் ஒருவருக்கு முன்னால் குணிகின்றார் குணியும் பொழுதே அந்த சஜிதாவுடைய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை சஜிதாவை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குகள் சஜிதா செய்தார்கள் என்று சொன்ன அந்த ஆயத்திலே விளக்கம் சொல்லி இருக்கின்றோம் அங்கே அந்த சஜிதா என்பது உண்மையிலேயே நெற்றியை கீழே வைத்து சஜிதா செய்தார்களா அல்லது ஆதமுக்கு மரியாதை தெரிவிக்கக்கூடிய வகையிலே கொஞ்சம் குனிந்து அந்த மரியாதை செலுத்தினார்களா என்பதில் சில பேர் அப்படி சொல்லுகின்றார்கள் சில பேர் இப்படி சொல்லுகின்றார்கள் எப்படி இருந்தாலும் சஜிதாவுடைய நிலை ஏற்பட்டு விடுகின்றோம் அதனால்தான் ஒரு மூமினான மனிதர் இப்பொழுது நமக்கு சலாம் சொல்லக்கூடிய நேரத்தை அசலாம் அழிக்கும் என்பதாக ஒருவருக்கு செலாம் சொல்லக்கூடிய நேரத்திலும் கூட குனியக்கூடாது வாய் மொழியின் மூலமாக சலாம் சொல்ல தவிர கைகளினாலே இஷாரா செய்வதோ தலையை குனிவதோ இன்னும் அதிகமாக உடலை வளைப்பதோ இதுவெல்லாம் சலா மீறக்கூடாது கூடாது என்று சொன்னால் ஹராம் என்பதாக அர்த்தமாகும் அது சில பேரை பார்க்கலாம் சலான்னு சொல்லும் ரொம்ப குனிஞ்சுக்குவாங்க அது அப்படி தூக்குவாங்க முகம் அப்படி தூக்கிட்டு சலாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது கூடாது ஹராம் ஆச்சு குனிந்தாலே சஜிதாவுடைய நிலை வயற்பட்டுவிடும் அதனால தாசீம் தக்ரீமுக்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா வரவே கூடாது ஐபாதத்துடைய சஜிதா எந்த காலத்திலும் கூடாது ஆதம் அலி இஸ்லாத்திலிருந்து இதுவரைக்கும் கூடாது ஆதம் அலி இஸ்வாத்துக்கு தனியா அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகளுக்கு அல்லாஹால கட்டளையிட்டான் அது செஞ்சாங்க அது வேற தவிர உலகத்திற்கு வந்த பிறகு எந்த மனிதருக்கும் இபாதத்துடைய சஜிதாவை வணக்கத்துடைய சஞ்சிதாவை எந்த மனிதரும் செய்தது கிடையாது செய்யவும் கூடாது மரியாதைக்குரிய சஜிதா என்பது ஆதம் அலிஸ்லாத்திலிருந்து யூசுப் அலி அவர்கள் வரை காலம் வரைக்கும் இருந்தது பின்னால் அது தடை செய்யப்பட்டுவிட்டு அதற்கு பின்னாலும் கிடையாது இந்த சட்டத்தையும் வழங்க வேண்டும் பின்னால கடைசியில சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படும் விரிவாக யூசுப் அலையாம் அவர்கள் பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தார்கள் சூரியன் சந்திரனை பார்த்தார்கள் சல்லா அலிம் அவர்களிடத்தில் யூதர்களிலே ஒருவர் வந்தார் யூதர்கள் யகுதிகள் யகுதி அல் யகூத் என்றுதான் அல்லாஹால குரான் சொல்லுகின்றார் நபி யாக்கோப் அலிம் அவருடைய மக்களிலே அந்த பத்து பேர் இருந்தாங்க பாருங்க பத்து பேரிலே ஒருவருக்கு பெயர் யகூதா என்று அவருடைய பெயர் அவருடைய பெயரில் தான் என்று பெயர் ஏற்பட்ட யூதர்கள் என்பதாக நாம் சொல்லுவோம் யூதர்கள் என்பவர்கள் யகூதா என்று அந்த மனிதரிலிருந்து வந்தவர்கள் அவருடைய வம்சா உள்ளவர்கள் சரி அந்த யூதரிலே ஒருவர் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் இடத்தில் வந்து கேட்டார் அவருக்கு பெயர் புஸ்தானா என்று அவருடைய பெயரும் சொல்லப்பட்டு இருக்கின்றது முகமது சல்லா அலி அவர்களே யூசுப் அலையலாம் அவர்கள் இந்த பதினோரு நட்சத்திரங்களை கண்டதாக குரானில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அந்த பதினோரு நட்சத்திரங்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் திருப்பி கேட்டார்கள் நான் அந்த பதினோரு நட்சத்திரங்களுடைய பேரை சொல்லிவிட்டேன் நீ இஸ்லாத்துக்கு வர்றியான்னு கேட்டாங்க நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாயா அப்படின்னு கேட்டாங்க சரி என்பதாக அவர் சொன்னார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதாக நான் மூமினாக ஆகிவிடுகின்றேன் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் ஜரையான் ஒன்று ரெண்டாவது தாரிக் என்ற என்ற நட்சத்திர பேர் மூணாம் ஜையால் நாலாவதுல் கபாத் அஞ்சாவது காபிஸ் ஆறாவது ஒசாபு ஏழாவது அமூதான் எட்டாவது ஃபுலைக் அல்லது ஃபரீக் ஒன்பது மிஸ்பாக் பத்தாவது சரூஹ் அல்லது வரூஹ் பதினொன்னாவது லியா சில அறிவிப்புகளில் பத்தாவது ஃபரர் என்பதாகவும் பதினொன்னாவது நூறு என்பதாகவும் பேர் இருக்கு சரி எப்படியோ லியா என்று சொன்னால் நூறு என்ன ஒரே அர்த்தம் அந்த அர்த்தத்தை வைத்து வார்த்தைகள் மாறி இருக்கின்றது அங்கே இது பதினோரு பேரை ரசூல்லாய் சவல்லா அலையர்கள் சொன்னவுடனே என்று அந்த ஈதர் ஒப்புக்கொண்டார் ஆம் இதுதான் அந்த அந்த நட்சத்திரங்களுடைய பெயர்கள் என்பது அப்ப அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் நட்சத்திரங்களுடைய பேர் அவர் கேட்ட உடனே இது சரிதான் அல்லாவும் சத்தியமாக இதுதான் அப்படின்னு சொன்னா அவர் தவறாத்துல படிச்சிருப்பார் பத்து பதினோரு நட்சத்திரங்களுடைய பெயர்களை ரசூப்பதற்கான உனக்கு நான் இந்த செய்தியை சொல்லிவிட்டால் நீ மூமின் ஆகிவிடுகின்றாயா என்று கேட்டுத்தான் பதில் சொல்லி இருக்கின்றார்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்பது வரலாற்றில் சொல்லப்படுகின்றது யிர் நல்ல கனவு இருக்கின்றதே அது மனிதனுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கின்றது அதனால் கனவை பார்த்து எதையுமே நம்ம தீர்ப்பு செய்ய முடியாது நல்ல கனவு நிம்மதி தரும் இருந்தாலும் கூட தீர்ப்பு செய்ய முடியாது தீர்ப்பு என்பது அதாவது ஒரு ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுங்க இந்த வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் கனவில் வருது இவருக்கு இந்த கடை ஆரம்பி உனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல யாரோ வந்து சொல்கிறாங்க அல்லது இவருக்கு தெரியுதுன்னு வச்சுங்க கடவு கடையை ஆரம்பித்தா ஆ கனவில் வந்துருச்சு போண்டியாக என்ன பண்ணுவார் ஆஹா கனவை மோசமாக போச்சு அப்படின்னு அதனால கனவை நம்பி கடையை ஆரம்பிக்கக்கூடாது அதனால ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி பொண்ணு தரேன்னு சொல்கிறாங்களே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா கனவு யாரை வந்து சொல்கிறாங்க நே நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நம்பிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுங்கிறத அல்லதுதான் அறிவான் ஆனால் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூல்லா சவாலாசலால் அதற்கு வேறொரு மாற்று முறையை சொல்லித் தருகின்றார்கள் அதுதான் இஸ்திகாரா என்பதாக சொல்லப்படும் ஒரு வியாபாரம் செய்யலாமா திருமணம் செய்யலாமா வெளியூருக்கு போகலாமா இன்னும் வேலையை செய்யலாமா என்று பார்ப்பதற்கு இஸ்திகாரா நன்மையை தேடி என்று ஒரு தொழுகையை ரசூல்லா சவலாசல் அறிமுகப்படுத்துகின்றார் ஒரு ரெண்டு ரெக்காய் தொழ வேண்டும் அந்த தொழுத பின்னால ஒரு துவாவை ரசூல்லா சார் ஸ்பெஷலாக சொல்லி தருகின்றார்கள் அந்த ஸ்பெஷல் துவாவை ஓத வேண்டும் அந்த துவாவில் இன்ன காரியம் எனக்கு நல்லதாக இருந்தால் அதை எனக்கு நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக அது எனக்கு தீமை என்பதாக நீ கருதினால் உன்னுடைய நாட்டத்தில் இருந்தால் அதை விட்டும் என்னை நீ தூரமாக்கி விடுவாயாக என்னை விட்டும் அதை தூரமாக்கி விடுவாயாக என்று கேட்டுக்கொண்டு அந்த தொடுகையை முடிக்க வேண்டும் ஒரே நாளில் ஒரு தடவையிலேயே மனதிலே ஒரு உறுதி ஏற்படும் அதில் கனவு வரதும் கிடையாது சில பேர் இப்படி நினச்சிருக்கேன் கனவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் வராது மனசில் ஒரு உறுதி ஏற்படும் இந்த தொழுகைக்கு பின்னால் இதை செய்யலாம் செய்யக்கூடாது திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாது போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதி ஏற்படும் ஒரு நைன்டி உறுதி ஏற்பட்டுச்சு அல்லது செவன்டி ஏற்பட்டுச்சு அல்லது சிக்ஸ்டி ஏற்பட்டுச்சு போகலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் செஞ்சிட வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு மனசில் ஒரு தோற்றம் ஏற்பட்டது ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதை விட்டுடணும் அவ்வளோவு சரி ஒரு நாள் செஞ்சார் அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரலை ஐக்கு நைக்குன்னு அப்படி இருக்குது இதில் ஃபிஃப்டி அதில் ஃபிஃப்டி அங்கே இங்கே மாறி அலை அலை அவருடைய மனம் சரியா இல்லை ரெண்டாவது நாள் அதே மாதிரி செய்யலாம் மூணாவது நாள் செய்யலாம் இப்படி ஏழு நாள் வரைக்கும் செய்ய வேண்டும் என்பதாக இஸ்திஹாராவை பற்றி குறிப்பிடுகின்றார் அதனால் இந்த ஏழு நாளில் கனவுல வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது கடவுளை வந்தாலும் வரலாம் இல்லாவிட்டாலும் இல்லை அந்த இஸ்திக முடிவு என்னவென்று சொன்னால் மனசில் ஒரு உறுதி ஏற்படும் இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று உறுதி ஏற்பட்டு அந்த உறுதியை வைத்துத்தான் அந்த செயலில் ஈடுபட வேண்டுமே தவிர கனவை வைத்து ஈடுபடுவது என்பது கிடையாது என்பதான் சொல்லப்பட்டிருக்கிறேன் அலிசல்லாம் அவர்கள் யூசுஃப் அலிஸ்லாம் வரலாற்றில் ஏராளமான படிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் யூசுப் சூரை யூசுஃபை படித்துக் கொடுங்கள் என்பதாக சொன்னாலும் போனோம் அதுக்கு விளக்கம் சொன்னோம் ஒரு சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார் ஐயுன் நாசி அக்ரம் மனிதர்களே ரொம்ப சிறப்பானவர் யார் என்பதாக கேட்டார் சல்லா அலேவர்கள் யூசுப் அலிமாம் அவருடைய வரலாற்றில் ஏராளமான இருக்கின்ற காரணத்தினால் யூசுப் சூரை யூசுஃபை படித்துக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் போனோம் அதுக்கு விளக்கம் சொன்னோம் ஒரு தலைவர் சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார் ஐயுன்னாசி அக்ரம் மனிதர்களே ரொம்ப சிறப்பானவர் யார் என்பதாக கேட்டார் சுல்லாய் சல்லா அலே சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹலீலா ஹலீலுல்லாவுடைய மகன் நபியுடைய மகன் நபியுடைய மகன் நபி என்பதாக சொன்னார் அதாவது யூசுஃப் அலைய் இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்லுவார் யூசுஃப் அலையா யூசுஃபிபுன்னு நபியுல்லாஹிபுன்னு நபியுல்லாஹிபுனு ஹலீல் உள்ளாபின்னு சொன்னாங்க யூசுப் அலையாமர்கள் யாரு யாக்கூப் அலைய சலாத்துடைய மகனார் யாக்குப் அலையாம் ஒரு பெரிய நபி அல்லா குருல சொல்லுகின்றான் யாக்குப் அலைய் சொல்லாத்துடைய தகப்பனார் இசாக் அலி இஸ்லாம் இசாக் அலையாத்துடைய தகப்பனார் இப்ராஹிம் அலையாம் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் ஹலீல்ல்லா அல்லாவுடைய நேசராக இருந்தவர் ஹலீல் உள்ளாவுடைய மகன் இசாக் அவருடைய மகன் யாக்கூப் அவருடைய மகன் யூசுப் என்பதாக சுல்லாஹ் அலிவலம் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் கண்ணியத்திற்குரியவர் யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது இந்த பதிலை சொன்னார்கள் அவர் சொன்னாரு நான் அதை கேட்கல அப்படின்னாரு அதை கேட்கல ரசூல்லா செலாசன் திரும்ப சொன்னாங்க கேட்ட பொழுது அக்கரம் ஐய ஐயுன்னாசி அக்கரம் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் மிக கண்ணியத்திற்குரியவர் யார் என்பதாக கேட்ட பொழுது ரசூல்லா செலன் சொன்னாங்க அக்ரமகம் எந்த அத்துக்காகும் அல்லாவிடத்திலும் ரொம்ப கண்ணியத்திற்குரிய அவனை யார் அதிகமாக பயப்படுகின்றார்களோ அவர்கள் தான் நான் அதை கேட்கல என்பதாக அவர் சொன்னார் அப்போ தான் ரசூல்லா சல்லாஹ்லம் சொன்னாங்க யூசுஃப் இபு நபி யூசுஃப் நபியுல்லா இபுன் நபியுல்லா இபுனு நபியுல்லா இபுன் ஹலியுல்லா என்று பதில் சொன்னார் ரெண்டாவது அவர் சொன்னார் நாங்கள் அதை கேட்கல அப்படின்னார் ரசூல்லாஹ் சல்லா அலுவலிஸ்லம் சொன்னாங்க அரபி தசாலூனி அரபியர்களிலே நல்லவர்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆம் என்பதாக அவர் சொன்னார் ரசூல்லாஸ் பதில் சொன்னால் இஸ்லாம் இதா பக்க அறியாமை காலத்திலே மிகச் சிறந்தவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாலும் கண்ணியத்திற்குரியவர்கள்தான் அதாவது குடும்பம் ஒமிசா வழி அவருடைய பாரம்பரியம் கண்ணியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அறியாமை காலத்திலே சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் குடும்பம் கண்ணியமான குடும்பம் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த குடும்ப கண்ணியம் இருக்குது பாருங்கள் அது அப்படியே பாதுகாக்கப்படும் அவர்கள் கண்ணியமானவர்கள் தான் ஆனால் இஸ்லாத்தை பற்றி விளங்கி கொண்டிருந்தால் இதா பஹு அவர்கள் விளங்கினால் இஸ்லாத்தை பற்றி விளங்கினால் அந்த கண்ணியம் நிலையாகவே இருக்கும் என்பதாக சொன்னார் ஒரு குடும்பம் சொல்கிறோம் கண்ணியமான குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணியமான குடும்பம் ரொம்ப மரியாதை நடத்துக்குவாங்க பேச்செல்லாம் ரொம்ப நாகரீகமாக இருக்கும் வீண் பேச்சுகள் இருக்காது தவறான வேலைகள் இருக்காது தவறான பார்வைகள் இருக்காது தவறான நடவடிக்கைகள் இருக்காது ரொம்ப கண்ணியமாக நடந்து சில குடும்பங்களை நல்ல குடும்பங்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இஸ்லாத்தை விலங்கல அந்த கண்ணியம் எதற்கும் பயன்படாது என்பதாக சொல்லுகின்றனர் முஸ்லிம் அல்லாத சில பேர் ரொம்ப மரியாதைக்குரிய மனிதருங்க அவர் ரொம்ப கண்ணியமான எந்த விதமான தப்பும் தவறும் செய்ய மாட்டார் பொய் கூட பேச மாட்டார் ரொம்ப நேர்மையான மனிதர் மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சில பேரை பற்றி சொல்றோம் ஆனால் இங்கே ரசூல்லு என்று சொன்னார்களே கடைசியில இஸ்லாத்தை விளங்கினால் என்பதாக அவர் இஸ்லாத்தை விளங்கல அதனால அந்த கண்ணியம் அவருக்கு பயன்படாது அந்த கண்ணியம் எந்த விதமான தராது அந்த கண்ணியம் அல்லாஹாலத்தில் செல்லுபடி ஆகாது என்பதாக பொருளாகும் யூசுஃப் அல்லாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் கனவு கண்ண சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்களை எழுதுகின்றார்கள் அடுத்த அல்லாஹால குறிப்பிடுகின்றான் பதினோரு சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் சஜிதா எனக்கு சஜிதா செய்வதாக நான் கண்டேன் என்பதாக சொன்ன பொழுது அவருடைய தந்தை யாக்கோபலா அலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை மகனே நீ இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே நீ தெரியப்படுத்தி விடாதே என்று சொன்னார்கள் இப்ப இந்த கனவுக்குரிய விளக்கம் யூசுஃப் அலி இஸ்லாமர்கள் சின்ன குழந்தையா இருக்கிறாங்க ஏழு வயசா இருக்கிறாங்க அதனால விளக்கத்தை சொல்லலை விளக்கம் என்ன என்பது நபி அகூப் அலையாமர்களுக்கு தெரிந்திருந்தது இவர்கள் எல்லாம் சஜிதா செய்வார்கள் அப்படின்னு சொல்லி தெரிந்திருந்தது அப்போ இந்த விளக்கம் சொல்லப்பட்டு விட்டால் அந்த சகோதரர்களிடத்தில் நாங்களே அந்த பையன் மீது யூசுஃபின் மீது பொறாமை வைத்திருக்கின்றோம் இவர் அதிகமாக சலுகை கொடுக்கப்படுகின்றார் தந்தை இவர் மீது அதிகமாக பிரியமாக இருக்கின்றார் என்று பொறாமையுடன் இருக்கின்றோம் நாங்களாவது இவருக்கு சஜிதா செய்யறதாவது அதுக்கு முன்னாலே இவர் நாங்கள் ஆளை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால சொல்லாதே இந்த சம இந்த கனவை நீ சொல்லாதே என்று சொல்லிக் கொண்டார் நபி அகூப் அலையாமர்கள் சொன்னார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டியும் நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தலா இந்த வாசகத்திலே தெரியப்படுத்துகின்றான் அல்லாவுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் அது என்ன வந்தாலும் சரி நீ நீ கண்ட கனவை நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லலை ஏன்னா நபி அவர்களுக்கு தெரியும் யாக்கு அலையா அவர்களுக்கு தெரியும் நம்மை விட அதிகமாக நம்பிக்கை உள்ளவர் உறுதி படைத்தவர்கள் நபிமார்கள் அந்த உறுதியிலே அல்லாஹாலாவுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்பதை முழுமையாக நம்பி இருந்தார்கள் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்பதாக நினைத்து நீ கண்ட கனவை மற்றவர்களுக்கு சொல்லிடு அல்லா என்ன நாடுறான் அது இப்படி நடந்துட்டு போகுது என்று சொல்லவில்லை கனவை சொல்லாதே என்பதாக சொன்னது உலகத்தினுடைய ரீதியிலே உலக ரீதியிலே பாதுகாப்பை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டும் நம்மள சில பேர் நினைக்கிறோம் அல்லா நா அல்லா நாடுனது தாங்க நடக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி நல்ல நாடுன்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு தவறான விஷயங்களில் இறங்கிவிட்டால் அல்லா நாடுகளும் தான் நடக்கும் ஆனால் அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை முன்னதாகவே இவர் வருவித்து கொண்டார் தெரிவித்து கொண்டார் என்பதாக பொருளாகும் அது முன்னதாகவே ஏற்படுத்தி கொண்டார் என்பதால் நான் முன்னால் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அல்லா நாட் அல்லா நாடியபடி தான் நடக்கும் என்பதாக ஒரு மனிதன் சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு பாம்பு புத்துக்குள்ள கொண்டு போய் கையை விட்டோம் பாம்பு புத்துன்னு தெரியுது உள்ள பாம்பு இருக்குதுன்னு தெரியுது கையை விடக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா நம்பிக்கை அவனுக்கு நான் அல்லா மீது ரொம்ப நம்பிக்கைங்க எனக்கு அந்த நம்பிக்கையில் ஒரு அளவு ஒரு துளி அளவும் கூட மாற்றம் கிடையாது அல்லா நாடுனது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டான் என்ன ஆகும் பாம்பு கடிக்கத்தான் செய்யும் ஒன்று செத்து போயிடுவான் இல்லைது விஷம் ஏறி வேறு ஏதாவது ஆபத்துக்களை அவனுக்கு ஏற்படலாம் இப்போது அல்லா நாடுனதான் நடந்தது ஆனால் அல்லாஹ் நாடுனதை இவனாக உண்டாக்கி கொண்டான் தெரிவித்து கொண்டான் அதை வரவழைத்து கொண்டான் அது ஒரு குற்றத்திற்குரிய செயல் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன அந்த விஷயம் அவன் தவறாக விளக்கிக் கொண்டான் அதனால் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார் என்று சொன்னால் தற்கொலை ஹராமாச்சு ஆனால் இப்படி சொல்லக்கூடாது அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அல்லா அந்த நேரத்தில் அவனுடைய ரூஹு போகணும் அவனுடைய உயிர் போகணும் நாடி இருக்கிறான் அந்த நேரத்தில் அவன் தூக்கு மாட்டிக்கிட்டான் விஷம் குடிச்சுட்டான் அப்படியே சொல்றது அப்படி மற்றவர்கள் சொல்லவும் கூடாது அவன் நினைக்கவும் கூடாது அவன் நினைச்சு அப்படி தன்னுடைய நரகத்திற்கு போய் விடுகின்றான் தற்கொலை செய்து கொள்ளுகின்றன அந்த பொருளின் மூலமாகவே அவன் தன்னை தானே வேதனை செய்து கொண்டவனாக நரகத்திலே இருப்பான் ஹாலிதன் முஹல்லதன் பீஹா நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் என்பதாக சொன்னார் ஒரு விஷமாட்டல் ஒரு விஷம் அந்த விஷத்தை குடித்து தன்னை தற்கொலை செய்து கொண்டான் தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டான் எந்த பாத்திரத்தில் எந்த விஷ பாத்திரத்தின் மூலமாக அந்த விஷத்தை அருந்தினாலும் அந்த பாத்திரம் அவனுடைய கையிலே இருக்கும் நிலைமையில் அந்த விஷத்தை அவன் குடித்துக் கொண்டிருக்கும் நிலைமையிலே நிரந்தரமாக நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருப்பான் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான் என்பதாக சொன்னார் ஒருவன் ஒரு கத்தியின் மூலமாக தன்னுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு தன்னை அழித்துக் கொண்டான் என்றால் அந்த கத்தி அவனுடைய கையிலே இருக்கும் நிலைமையில் அதே கத்தி அவனுடைய கையில் இருக்கும் நிலைமையிலே அவனுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டவனாகவே அங்க போய் மௌத்தாக மாட்டான் வயிற்றை கிழித்து நிரந்தரமாக அங்கே வேதனை செய்யப்பட்டுக் நரகத்திலே என்பதாக சொன்னார் அதனால அல்லா நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அல்லாஹ் நாட்டப்படிதான் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்பதாக சொல்லிக்கொண்டு ஆபத்துக்களை தானே விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது தானே உண்டாக்கி கூடாது என்பதும் தெரிகின்றது இல்ல யூசுப் யாக்கூப் அலே அவர்கள் இப்படி நினைக்கல அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா அப்படி சொல்லி இருப்பாங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டமே அல்லதான் நடக்கும் நீ பார்த்த சொல்லி அவங்கள்ட்டி விடாதே அலா இஹ்வத்த உன்னுடைய சகோதரர்களிடத்துல சொல்லிவிடாதே என்று சொன்னது சகோதரர்களிடத்தில் இந்த கனவை சொன்னால் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கண்டேன் என்று யூசுப் அலைஸ்லாம் சொல்லி இருந்தா என்ன விளக்கம் தெரிஞ்சுச்சா அந்த விளக்கம் அவங்களுக்கும் தெரியும் என்று அவர்கள் அவருக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் வரும் அப்படின்னு விளங்கணும் அதுவே இவர்களுக்கு பொறாமையாக ஆகிவிடும் பெரிய மதிப்பும் மரியாதையும் சஜிதனும் சஜிதா செய்வதாக கண்டால் ஒரு பெரிய அந்தஸ்து மனிதராக இவர் ஆவார் என்பதாக பொருள் அப்போ பெரிய அந்தஸ்து உள்ளவராக ஆவதற்கு இவர் நாம் விடக்கூடாது என்று பொறாமை ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சொல்லாதே அப்படின்னு சொன்னார் ஆனால் இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன எப்படி யார் சொன்னா அப்படிங்கிறது யூஸ் வலைசலாம் சொல்லலை வலைசலாமும் சொல்லலை பின்ன எப்படி சகோதரர்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படியோ தெரிஞ்சு போச்சு அல்லது லேஸ் மாசா ஏதாவது அரை குறையாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்பாங்க யாராவது சொல்லி அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பாங்க இங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி தெரிஞ்சா பையதா ரொம்ப பெரிய சூழ்ச்சி செய்வார்கள் உன்னை அழிப்பதற்கு சூழ்ச்சி செய்வார்கள் என்பதால் சரி அதை சூழ்ச்சி செய்வது அவர்கள் தானாக விரும்பி செய்வது மட்டுமல்ல அதுக்கு சைதான் துணையாக இருக்கின்றான் சைத்தானுடைய அந்த ஊசாட்டத்தின் காரணமாக சைத்தான் சொல்லிக் கொடுத்து எப்படியாவது உன்னை அழிப்பதற்காக ஏற்பாடு செய்து விடுவார்கள் அதனால் சைதான் ரொம்ப பெரிய மோசமான எதிரி அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்ன சைதான் அவர்கள் உனக்கு கடுமையான சூழ்ச்சி செய்வார்கள் நிச்சயமாக சைதான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள் ஆரம்பத்திலிருந்தே அவன் விரோதி இப்போவும் அவன் அந்த சகோதரர்களிடத்தில் நுழைந்து அவருடைய மனங்களிலே தவறான எண்ணத்தை போட்டு உன்னை அழிப்பதற்காக வேண்டி உள்ள ஏற்பாடு செய்து விடுவான் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதனால் கனவை சொல்லாது என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள் கதாலதான் அஹ் அல்லாத்தால சொல்லுகின்றான் எப்படி உமக்கு கனவுடைய விளக்கத்தை பின்னால சொல்றான் கனவுடைய விளக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் அல்லாஹால அவர்களுக்கு இவ்வாறுதான் எப்படி உம்மை நாம் தேர்ந்தெடுத்து கனவுக்கு விளக்கங்களை சொல்லி நம்முடைய தேர்ந்தெடுத்து உம்முடைய ரப்பு இவ்வாறுதான் உண்முடையின் கனவுடைய விளக்கங்களையும் அவன் சொல்லி கொடுக்கின்றான் சொல்லி கொடுப்பான் இவ்வாறுதான் உண்மை தேர்ந்தெடுப்பான் கனவுடைய விளக்கங்களையும் சொல்லி கொடுப்பான் இனிமேல் யூசுப் அலை குழந்தையா இருக்கிறாங்க ஏழு வயசா இருக்கிறாங்க பன்னெண்டு வயசா இருக்கிறாங்க இனிமேல் உண்மை தேர்ந்தெடுத்து நபியாக அல்லாஹால் ஆக்குவான் அதே மாதிரி கனவுடைய விளக்கங்களையும் சொல்லிக் கொடுப்பான் அறிவித்துக் கொடுப்பான் யுத்தி முகுவ தன்னுடைய பாக்கியத்தை அலைக்க உன் மீது பூர்த்தியாக நிரப்பமாக ஆக்குவான் ஒரு மனிதனுக்கு அது நபிமார்களை குறித்து சொல்லும் பொழுது ஒரு நபிக்கு பரிபூர்ணமானது அதை யுத்திமத்து என்று சொன்னால் தன்னுடைய தன்னுடைய நுபுவத்தை அல்லாஹால பூர்த்தி ஆக்குவான் அலைக்க உன் மீது அல்லாஹால உண்மை தேர்ந்தெடுத்து உமக்கு கனவுடைய விளக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய நியமத்தை பூர்த்தியாக்கி உமை நபியாகும் அல்லாஹாலி உன் மீது அல்லாஹ் தன்னுடைய பூர்த்தியாக்குவான் அலிஸ் சந்ததியினர் மீதும் அந்த நியமத்தை பூர்த்தி ஆக்குவான் உமக்கு நியமத்தை கொடுத்ததன் காரணமாக அலித்துடைய அந்த குடும்பத்தினர் அவர்களுக்கும் இந்த நியமத்தை அல்லா தாலா பூர்த்தியாக்குவார் ஆனா இது எப்ப ஆக்குனா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் யூசுப் அலையாமருடைய நிகழ்ச்சி பின்னால் வருகின்றது அவர்கள் அந்த சகோதரர்கள் அவர்களை பிரித்து கொண்டு போய் கணத்தில் போட்டு அதுக்கு பின்னால் அவங்க எகிப்துக்கு மன்னராக ஆகி பின்னால் தன்னுடைய பெற்றோரை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து எகிப்திலே தங்க வச்ச அந்த நிலை இருக்கின்றதே அப்பொழுது அந்த நியமத்து பூர்த்தியாகுது இயக்கப் அலையாத்துக்கு நிம்மதியான ஒரு நிலை ஏற்படுகிறது கடைசி காலத்தில் அது எப்போ இந்த சொல்லுக்கு பின்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நிகழ்கின்றன நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த நியமத்து பூர்த்தியான தந்தையர் மீதும் தந்தையர் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ரெண்டு தந்தைகள் இப்ராஹிம் இசாக் இப்ராஹிம் அலே அவருடைய மகனார் இசாக் அலே இதற்கு முன்னால் உம்முடைய தந்தையர் இருவர் இப்ராஹிம் இசாக்கின்ற இருவரின் மீதும் அந்த நியமத்தை அவன் பூர்த்தியாக்கி வைத்ததைப் போன்றே உம் மீதும் பூர்த்தியாக்குவான் இப்போ உங்களுக்கு எப்படி பூர்த்தியான அந்த நியமம் முழுமையாக தருவேன் என்று நான் சொல்லுகின்றேன் அதே போன்று உம்முடைய தந்தை இசாக்குக்கும் நான் கொடுத்திருந்தேன் இப்ராஹிமுக்கும் கொடுத்திருந்தேன் இசாக்குடைய தந்தை இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் நான் கொடுத்திருந்தேன் ஆக இப்ராஹிம் இசாக்கலை இஸ்லாம் எப்படி நான் நியமத்தை பூர்த்தி செய்தேனோ அதே போன்று உம் மீதும் நான் பூர்த்தி செய்வேன் நிரப்பமாக தருவேன் என்ன ரப்பா அலீமன் ஹகீம் நிச்சயமாக உம்முடைய ரப்பு எல்லாவற்றையும் அறிந்தவன் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் யாருக்கு என்னென்ன நன்மைகளை தர வேண்டும் என்றெல்லாம் நன்கு அறிந்தவன் உன்னுடைய ரப்பு அதே போன்ற அவன் ஞானம் உள்ளவன் ஒரு விஷயத்தை கொடுத்தால் ஒரு ஞாபத்தை தந்தால் அவருக்கு அந்த ஞாபத்து பொருத்தமானதுதான் என்ற விஷயத்தில் நுண்ணிய அறிவு பொதுவாகவேண்டும் ஒருவருக்கு ஒரு திறமையை அந்த விஷயத்தை அல்லாஹருக்கு அவர் மீது தனிப்பட்ட கருணை அல்லாஹ் அல்லா அவருடைய என்பதாக பொருளாக அல்லாஹுடைய நாட்டம் தனிப்பட்ட முறையிலே இருக்கின்றது என்பதாக பொருளாக அந்த அந்த இப்போ எந்த குறிப்பிட்ட விஷயம் இருக்கின்றோ அது நல்லதாக இருந்தால் அது நன்மை பயக்கக்கூடியதாக உலகத்திலும் ஆகியத்திலும் அவருக்கு ஆகிவிடும் கெட்டதாக இருந்தால் அந்த கெட்டத்திற்கும் அல்லாஹலா துணை போகின்றான் என்று அர்த்தம் அல்ல அவர் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை தவறாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார் என்பதாக பொருள் சில பேர் நம்ம சொல்கிறோம் ஒரு நல்ல அறிவாளிங்க நல்ல தீர்க்க தீர்க்கமான அறிவாளி எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்வார் ஆனால் அறிவை தப்பான வழியில் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவார் அறிவிற்கு என தப்பான வழியில் செய்கிறார் இவர் ரொம்ப திறமையான ஆளுங்க திறமையை பூரா தவறான வழியில் பயன்படுத்துகிறார் இவர் அப்படின்னு சொல்லுவோம் இது அல்லாஹாலா விரும்பக்கூடிய திறமையோ அறிவோ அல்ல அல்லாஹாலா போற்றக்கூடிய விரும்பக்கூடிய அறிவு என்பது அல்லாஹின் வழியிலே செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆக ஒருவருக்கு ஒரு திறமையை அல்லாஹால கொடுக்கின்றான் ஆற்றலை கொடுக்கின்றான் அறிவை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹாலாவுடைய ஹிக்குமத்தைச் சேர்ந்தது அவன் ஹக்கீமாக இருக்கின்றான் அந்த ஹிக்மத்தின் காரணமாக ஞானத்தின் காரணமாக அல்லாவிற்கு அதை கொடுக்கின்றான் என்பதாக பொருளார் அதே அல்லாஹாலா இங்கே யூசுப் அலையாம் அவர்களுக்கு கொடுத்து அதை யாக்கூப் அலையா குடும்பத்தில் அதை பரிபூர்ணமாக ஆக்கி அதற்கு முன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இசாக் அவர்களுக்கும் அதை கொடுத்ததை பற்றி சொல்லும் பொழுது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் யாருக்கு நபிப்பட்டம் கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதை உம்முடைய ரப்பு நன்கு விளங்கியவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் அந்த விஷயத்தில் அவன் ஞானமுள்ளவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி முடிக்கின்றான் எனவே அல்லாஹாலாவுடைய யூசுப் அலையாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தில் ஏராளமான படிப்பினைகள் ஒவ்வொரு ஆயத்திலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது எதையெல்லாம் நாம் தெரிகின்றோமோ அந்த முறைப்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிக் கொள்ளவேன் அத்தகைய நல்ல தன்மைகளை நம்ம அனைவருக்கும் எல்லாத்திலும் தந்து கொள்வாராக வா ஹிருதாவான் அலமது இல்லா இரபுல்லா